الحمد لله الحمد لله الذي نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فهو المهتدي ومن يضل فلن تجد له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله وصلى الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاصحكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله سبارك وتعالى في كتابه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إبراهيم إنه كان صديق النبي صدق الله العظيم لولغي فريك قريب عليه الصلاة والسلام رب العالمين الله فيه وحل نيتم محمد صلى الله عليه وسلم அவர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஐன்கள் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹூ ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீதும் உண்டாகும் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் அரடியார்களே இந்த உலகத்தில் வாழும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹருவனை பயந்து கொள்ளுமாறு தகவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன் கனியமான அல்லாஹு நேரடியார்களே அல்லாஹுக்கு ஆளா ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக சந்தர்ப்பமாக அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை அல்லவால நமக்கு வழங்கி வர்களே ஹ் என்று சொல்ல கடமை இந்த உலகத்தில் மிக குறைவானவர்கள் மீன்களிலே மிக குறைவானவர்கள் செய்கின்ற செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது ஏனைய கடமைகளை போன்று ஹஜ் கடமை அல்ல ஆக்கவில்லை மாறாக ஒரு மனிதன் சக்தி உள்ளவராக வசதி உள்ளவராக அவர் இருக்கும் போது வாழ்க்கையில் ஒரு தடவை அவர் உலகத்தை ஆளக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கு அது ஒரு தடவை செய்வதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார் எல்லோராலும் செய்ய முடியாது உடல் ஆரோக்கியம் அதுபோன்றே பணம் செல்வம் உள்ளவர்களுக்குத்தான் அல்வாஹை கடமையாக இருக்கிறான் என்பது அது உடல் உடலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கம் நோன்பென்பது அது உடம்போடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கம் ஜகாத் என்பது அது காத்தோடும் ஆஸ்தரம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கம் ஆனால் ஹஜ் என்பது இனியமான அழகாக நடவடிக்கையார்களே உலகத்தில் ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற நேர்வழிக்கு பின்னால் முதலாவது உடல் ஆரோக்கியம் இரண்டாவது செல்வம் இந்த இரண்டுக்களை பெற்ற ஒரு மனிதன் அந்த இரண்டு நமத்துக்களுக்காக வேண்டி அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட கடமைதான் ஹஜ்ஜி உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அவரிடத்திலே வசதி இல்லை என்றால் அவரால் நேரடியாக அந்த ஹஜ்ஜை செய்ய முடியாது வசதி இருக்கிறது அவரால் உடம்பால் சென்று அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அவரால் செய்ய முடியாவிட்டால் நேரடியாக அவர் செய்ய வேண்டிய கடமை அவருக்கு கிடையாது எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த கூடிய செல்வம் இதற்காக வேண்டி வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு கடவை செய்ய வேண்டிய ஒரு கடமையாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஆக்கி வைத்திருக்கிறார் சூராவை அல்லாஹ் இறக்கி அந்த சூறாவில் அல்லாஹ் பல விடயங்களை பேசுகின்றான் அடையாளங்களை அல்லாஹ் பேசுகிறான் ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான் நிகழ்வுகளை அந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாவுடைய நடிகார்களே அதே நேரத்தில் ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஒரு ஹஜ் அல்லாஹுடைய விருந்தாளி தயாராக அந்த ஆரம்பிப்பது தொடக்கம் முடிக்கின்ற வரைக்கும் எவ்வாறு வாழ்க்கையை அவர்களை முன்மாதிரியாக வைத்து வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ்ஜி அல்லாஹ் பல விடயங்களை பேசி அஜை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான் பேசிவிட்டு அந்த சூராவுக்கு அல்லாஹு கால வைத்த பெயர் சூறத்துள்ளது மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அந்த சூராவுடைய ஆரம்பம் அவையின் இந்த உலகம் அளிக்கப்படக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் இன பயங்கரமானது என்று அல்ல அந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான் ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறதே இது ஒரு மனிதனுக்கு வருடா வருடம் ஷியாமத்துடைய நாளை ஞாபகப்படுத்துகிறது மக்சரை ஞாபகப்படுத்துகிறது மரணத்தை ஞாபகப்படுத்துகிறது சுராத்தை ஞாபகப்படுத்துகிறது கேள்வி கணக்குடையாடு அல்லா சொல்கிறான் நீங்கள் அல்லாஹோ பயந்து கொள்ளுங்கள் கயாமத்துடைய நாள் பயங்கரமானது அந்த நாளில் பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் பால் குடுக்கூடிய ஒரு தாய் தன்னிடத்தில் பால் குடிக்கின்ற தன்னுடைய குழந்தை ஒரு வயது அல்லது இரண்டு வயது ஒரு வயது குழந்தையின் மீது இரண்டு வயது குழந்தையின் மீது ஒரு தாய் காட்டக்கூடிய பாசம் அந்த பாசத்துக்கு அளவே கிடையாது அம்மா அருணான் அந்த நாளில் அல்ல உதாரணமாக சொல்கிறான் ஒரு பால் குடிக்கக்கூடிய தாய் அந்த நாளில் தன்னிடத்தில் பால் குடிக்குகின்ற அந்த குழந்தையை மறந்து விடுவார் உலகத்தில் என்ன நோய் வந்தாலும் என்ன வருத்தம் வந்தாலும் ஒரு தாய் ஹாஸ்பிட்டல்ல நோயாளியாக இருக்கும் கூட ஏன் தாய் சிறைக்காலையில் கைதியாக இருக்கும்போது கூட தால் தாய்ப்பால் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது சிறையில் இருக்கின்ற தாய் கூட தனது பிள்ளையை மறக்க மாட்டாள் வைத்தியசாலையில் நோயாளியாக தூங்குகின்ற தாய் கூட தனது பிள்ளையை மறக்க மாட்டாள் அல்ல சொல்றாள் அந்த நாள் எப்படி பயங்கரமான நாள் என்ற பால் கொடுக்குகின்ற தாய் பால் கொடுக்கின்ற குழந்தையை மறந்து விடுவார் அந்த நாளில் குழந்தையை சுமக்குகின்ற ஒரு தாய் கப்பிணி தாய் தெனிமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படுகின்ற வேதனைகளுடைய உச்சகட்டம் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துகின்ற போது ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துகின்ற போது அந்த குழந்தையை சுமக்குகின்ற போது ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய வருத்தம் அந்த வருத்தத்தோடு ஒரு தாய் மரணத்தை விட்டால் அலேஹு அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மையில் கூட்டத்தில் அந்த அளவுக்கு வருத்தம் வருத்தம் அல்லாஹ் சொல்றார் ஸாமத்துடைய நாள் ஏற்படக்கூடிய அந்த நாளில் அந்த கிணத்தில் பிள்ளைகளை சுமக்குகின்ற ஒவ்வொரு கற்பிணை தாய்மார்களும் தங்களை அறியாமல் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து விடுவார்கள் உடைய அந்த உஷ்ணத்துக்கு முன்னால் அந்த அகோரத்துக்கு முன்னால் அந்த பயங்கரத்துக்கு முன்னால் பிரசவ வருத்தம் ஒரு வருத்தமே கிடையாது பிரி குிலை அல்லா சொல்கிறான் சிரமப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அதனால் தான் அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சாயை பேசி இருக்கிறான் பிரசவ வருத்தத்தை உணராத அளவுக்கு ஐயாமத்துடைய நாள் பயங்கரமாக இருக்கும் போதையில் இருக்கக்கூடிய மனிதன் போதையில் இருக்கக்கூடிய மனிதன் அங்கும் இங்கும் அசைவதை போன்று அங்கும் இங்கும் தடுமாறுவதை போன்று ஒரு ம நாள அங்கும் இங்கும் தடுமாறிக் கொண்டிருப்பதை ம போதையில் இருக்கக்கூடியவர் தான் யார் என்பதை மறந்து விடுவார் அதனால் தான் இஸ்லாம் போதையை ஹராம் ஆக்கிருக்க தான் யார் என்பதை மறந்து விடுகிறார் தன்னுடைய புத்தி மறக்கடிக்கப்படுகிறது கிராமத்துடைய நாளையில் அல்ல சொல்கிறான் ஆண்கள் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் போதை பாவித்தவர்களை போன்று நாசுக்காரா போதையில் இருப்பவர்களை போன்று இருப்பார்கள் சுக்காரா அல்லா சொல்றான் அது மகுவின் மூலம் ஏற்படுகின்ற போதை அல்ல போதை வசுவின் மூலம் ஏற்படுகின்ற போதை அல்ல சின்ன சதீர் அந்தாமுடைய வேதனை தண்டனை அந்த அதாவது கடினமாக இருக்கும் அந்த அதாவை சார்ந்த முடியாமல் அந்த வருத்தத்தை சார்ந்த முடியாமல் அந்த அகோரத்தை சார்ந்த முடியாமல் மனிதர்கள் அங்கும் இங்கும் உஷ்ணத்தில் தடுமாறிக்கொண்டிருப்பார்கள் போதை பிடித்தவர்களை போன்றிருப்பார்கள் என்று அல்லா சொல்லித்தான் சுர ஹஜ்ஜை ஆரம்பிக்கின்றான் எனக்கு கண்ணியமானவர்களே அந்த நாளையில் நடைபெறுகின்ற நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகளுடைய ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹு இந்த ஹஜ்ஜை ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த சூறாவை அல்லாணில் ஆரம்பித்து அந்த சூறாவில் மாத்திரம் சஜதா செய்ய வேண்டிய அவர்கள் சஜதா செய்தித்தலாம் அவர்கள் சஜதா செய்த பதினான்கு இடங்கள் உள்ளன அந்த பதினான்கு சுஜூதுகளில் இரண்டு சுஜூது கிடையாது சூரத்துள் அஜ்ஜில் மாத்திரம் அல்லா இரண்டு சஜிதாக்களை வைத்திருக்கிறார் வித்தியாசமான சூறாபாக்கள் சுபக்கூடிய சொல்கைகளில் மிக அதிகமாக சூரத்துள் அஜ்ஜை ஓதுவார்கள் இரண்டு சஜிதாக்களை அல்லா வைத்து இருக்கிறார் கிடையாது அல்லாஹுடைய வணக்கம் இது இப்ராஹிம் அலேஹு அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் நபி ஆதம் அலிகுஸ்லாம் அவர்களும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் நாற்பது ஹஜ்ஜிகளை நபி ஆதம் அலேஸ்லாம் நடந்து சென்று செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர் கால உலகத்தில் பல நபிமாறுகள் பல விதங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிக் கொடுத்த விதங்களில் இருக்கிறார்கள் ஆனால் நன் இப்ராஹிம் அலிஹுசலாத்து அவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் ஆதம் அலிசலாம் கட்டிய காபாவை இப்ராஹிம் அலிகுசலாத்து அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள் செய்துவிட்டு அல்லா இடத்திலே துவா செய்கிறார்கள் நான் செய்த இந்த பணியை ஏற்றுக்கொள்ள நானும் எனது குழந்தை ஆறு ஏழு வயது குழந்தை அல்லாஹ் இரண்டு பேர்களையும் துவந்து பேசுகிறார் அல்லாவுக்காக வேண்டி தனிமையில் அந்த இடத்தில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ற எதிர மற்றவர்கள் என்னைவார்கள் மற்றவர்கள் என்னை என்னை பாராட்டுவார்கள் என்ற எண்ணம் கூட இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தந்தையும் மகனும் செய்த ஒரு பணி ஆறு வயது கண்ணியமானவர்களே அல்லா தந்தையுடைய பணியை செய்கின்ற மகனையும் சேர்த்து தான் நல்லா பேசலாம் ஏன் இப்ராஹிம் அலைக்கலாம் அவங்க ஒரு நல்ல விஷயத்தை தீனுடைய விஷயத்தை செய்கிறத்துக்கு முடியுமான ஒரு விஷயம் தனிமையில் இருந்து செய்ய முடியுமான ஒரு விடயம் யாருடைய உதவியும் தேவையில்லை குழந்தையை பழக்கினார்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு அல்லாவுடைய கட்டளைகளை மதிக்க வேண்டும் எனது குழந்தை உதவியாக மாற வேண்டும் என்பது வருஷமாக இப்ராஹிம் அலிகி சலாத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியும் கிடையாது அல்லாஹ் எப்படி துபா கேட்டார்கள் எண்பது வயதையும் தாண்டியும் துபாவை விடவில்லை யாவா எனக்கு தாலிஹான குழந்தை தானு கதும் சாலஹான குழந்தைய சாவதாக நீதான் அவனோட துபாத்தான் சொல்லுது ஒரு குழந்தை கிடைச்சாலும் சாலைகான குழந்தையாக எண்பது வருடங்களாக கேட்க துவா வீணா செல்ல அல்லாஹு இப்ராஹிம் அலே சலாத்துலாம் அவங்கள து மனை அம்மையார் மூலமாக இஸ்மாஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை அல்லா கொடுத்தார் இப்ராஹிம் அனைவருக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வெறுமனே அன்றுடைய மாதத்தில் ஆடறுப்பதற்கும் மாடறுப்பதற்கும் ஒத்தகத்தை அறுப்பதற்கு ஆத்திரமல்ல முன்மாதிரி காலத்தில் மிக அதிகமாக கேட்பது இப்ரா மகனை அறுக்க வந்தார்கள் யாருமே செய்ய யாராலும் செய்ய முடியாத அறுக்க முடியாது ஆனால் பெரிய அளவு மகன் அறுக்க வந்ததை குரான் பெருசாக பேசல ஒரே ஒரு சூற சூரத்து மாத்திரம் தான் ஒரே ஒரு ஒரேன் மாத்திரம் தான் சொல்றான் இப்ராஹிம் அலிகலாம் அறுக்கப்படுவதற்காக தயாராகின அந்த நிகழ்வு மிகப்பெரிய அற்பணம் மிகப்பெரிய தியாகம் நல்லா ஒரு இடத்துல தான் பேசுறாங்க ஆனா இப்ராஹிம் அலிகாத்துடைய குடும்ப உறவி குழந்தை வளர்த்து சகப்பனோடு நடந்து கொண்ட விதம் வடிகேற்றில் மோசத்தில் தீய பழக்கத்தில் அல்லாவுக்கு மாற்றமாக வடிகேற்றில் இருந்த தகப்பனோடு உரையாடிய விதம் சமூகத்துக்காக வேண்டி உம்மத்துக்காக வேண்டி தன் மனிதர்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைநிற்கெல்லாம் பட்ட கவலைகள் சமூகப்பட்டு உம்மத்துடைய கவலை இது அல்லா பல இடங்கள்ல இப்ராஹிம் அலேஹி சலாத்துடைய தியாகம் குரானில் பேசப்படுவதை விட அதிகமாக இப்ராஹிம் அலேஹு சலாத்துடைய அஹ்லா பண்பாடு பேசப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலேகு சலாத்துடைய துஆாக்களை அல்லா பேசியிருக்கிறான் குரான் நபிபார்களுடைய துஆாக்களை பேசுகிறது விசேஷமாக நபி இப்ராஹிம் அலஹி சலாத்துடைய துஆாக்களை பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறது நபிசதமாக அழைத்து வசல்ல அவர்கள் கூட நபி இப்ராஹிம் அலேஹி செய்த வாக்களை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் காலையில் எழுந்தால் காலையில் எழுந்தவுடன் முதலாவது நபி அவங்க சொல்றதே இப்ராஹிம் அலேஹி சலாத்துடைய நபி அவங்களுக்கு மிக இப்ராஹிம் அல்லாஹ் குரான்ல அறுபத்தி ஒன்பது 25 ஐந்து சூறாக்கள் இப்ராஹிம் என்ற பெயர் அல்லா சொல்றான் இப்ராஹிம் என்ற பெயர் அரபு பெயரே கிடையாது பரிசுத்தமான அரபு மொழியால் இறக்கப்பட்ட புறான்ல அறுபத்தி ஒன்பது இடங்கள்ல அரபி அல்லாத ஒரு அஜமி பெயரை அல்லாஹ் சொல்றான்னு உத்தரிச்சிருக்கிறார் அல்லஹ் விரும்பக்கூடிய ஒரு பெயர் எத்துமையோ நவிமார்கள் வாழ்ந்தார்கள் எவ்வளோ தியாகங்கள் செய்தார்கள் ஆனால் அல்லாஹு இப்ராஹிம் அலைகராசுடைய பெயரில் சூரா இப்ராஹிம் என்று அவருடைய பேரை சொல்லி ஒரு சூறாவல்ல நபி அவங்க காலையில் எழுதினாங்க முதலாவது சொல்றது இப்ராஹிம் அலைச்சலாசுடைய பேரை தான் அதனாலதான் தனக்கு கிடைச்ச கடைசி ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு நபி அவங்க வச்சாங்க பேர் இப்ராஹிம் யாராஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சகாபாக்களை சந்தித்து சொன்னாங்க நான் யாராஜுடைய பயணத்தில் எல்லா நபிமாறுகளையும் சந்தித்தேன் ஒவ்வொரு நபிமாறுகளை பற்றி சொன்னார்கள் இந்த நபி இந்த சஹாபியை போல இந்த நபி இந்த சஹாபியை போல ஒவ்வொரு சஹாபாக்களுடைய முகச்சாடையை சொல்லி இந்த நபி உங்களும் மாறி இருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க நீங்க இப்ராஹிம் அலைகிசலாத்த விரும்பினா என்னைய பாருங்கள் சகோதரர்களே நபி அவங்க உலகத்துல குறைந்தது நபியாக அனுப்பப்பட்டது இப்ராஹிம் அலைஹிசலாத்துடைய துவாவுடைய வரக்கன் இப்ராஹிம் அலைகிஸ்லாத்துடைய துவாவுடைய வரக்கன் ஏன் இப்ராஹிம் அலை காபத்துல கட்டிட்டு பணியை ஏற்றுக்கொள்வாயாக மகன் ஆறு வயசு மகன் இருக்கிறாரு நானும் செய்த இந்த சிதமத்தை இந்த பணியை நீற்றுக்கொள்வாயாக எங்களை முஸ்லீம்களாக வாழ என்னுடைய பரம்பரையில் இருந்து நபியை ஒரு ரசூலை மனிதர்களுக்கு குரானையும் மனிதர்களுக்கு நல்லவிட எங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நபியை அனுப்புவாயாக அன்று துவா செய்தார்கள் அன்று இஸ்மாயில் அலிகுசலாம் குழந்தையாக இருக்கின்ற போது செய்தார்கள் தூர நோக்கோடு துவா செய்தார்கள் பிச்சலத்துக்காக வேண்டி துவா செய்தார்கள் பரம்பரைக்காக வேண்டி துவா செய்தார்கள் அந்த இஸ்மாயில் அலிகரையில் தான் முகமதுல்ல அலிஹ் வசலம் அவர்கள் பிறந்தார்கள் நீங்க யாராவது இப்ராஹிம் அழகாத்தை பார்க்க விரும்பினா என்ன பாருங்கள் இப்ராஹிம் அழகாத்துடைய முகச்சாலை அனேமாரவர்களே காலையில் எழும்பி நான் ابيவங்க ஒரு দোয়া ஓதுவாங்க அஸ்பஹன அலா ஹிஸ்ரติல் இஸ்லாம் وعلى كلمه الاخلاص وعلى دين محمد نبினா محمد وعلى ملت ابراہیم अनीபல் முஸ்லிமா وما كان من المشركين ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு zikr ய அல்லாஹ் நான் காலையில் எழும்பக்கூடிய நேரத்துல உம்மையான இஸ்லாமிய மார்க்கத்தோடு தான் எழும்பிருக்கிறேன் நபிအောင် சொன்னாங்க ஒரு காலம வரும் மாலையில் முஸ்லீமாக இருப்பா காலையில் காசுரா மூத்தா போவான் முதலாவது அல்லா வெற்றி முஸ்லீமாக எழுந்திருக்கிறேன் சொன்னவனாக எழுந்திருக்கிறேன் வாலா முபியல்றமது மார்கத்தில் இருக்கிறேன் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறேன் இப்ராஹிம் எங்களுடைய சந்தை இப்ராஹிமுடைய கொள்கையிலே நான் இருக்கிறேன் இப்ராஹிம் அலை ஞாபகம் செய்வாங்க ஆரம்பத்திலும் இப்ராஹிம் அலை நாங்கள் சொல்றோம் இப்ராஹிம் அலை ஞாபகம் செய்யறோம் ால் சூரத்துள் பாசி ஓதுறதுக்கு முன்னால நபிசலாஹூ அலைவாசலாம் என்ன ஓதுவாங்க بسم الله الرحمن الرحيم لا شريك له وبذلك تمرثنا من المسلمين نناوجد கொண்ட சொற்பி யார் சொன்ன வார்த்தை இந்த குர்ஆனுடைய சொந்தம் யார் சொன்னது ابراہیم अलैहि सलाम சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் நபி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு விருப்புமான வணக்கம் தொழுகை அந்த தொழுகை உடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்புமான ம்யப்பட்டது காலத்தில் மாத்திரம்லபான் கொடுக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்ல ஆறு அறுக்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்ல உதுகையாக கம்பிடக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் என்னுடைய வணக்கத்தோடு இவாதத்துகளோடு அல்லாஹ் இப்ராஹிம் அலே இஸ்வலாசுடைய வாழ்க்கையை இணைத்து வைத்திருக்கு பெயரை இணைத்து வைத்திருக்கு கொள்கையுடைய கடைசியிலே நபி அவர்கள் மீது தரவாசு செல்கிறோம் அந்த ஆக சிறந்த தரவாசா கொள்கைகளில் கூட நாங்கள் இரண்டாவது தஷ்பீரில் சொல்றோம் அங்கும் இப்ராஹிம் அலேஸ்வலாசுடைய பெயரை ஞாபகம் செய்கிறோம் நீன்றுிரிம்லாத்துக்கு கிடைத்த ரஹ்மத்தனுக்கு கிடைக்க வேண்டும் கனிமனிடையார்களே எனவே இப்ராஹிம் அனைகத்துடைய வாழ்க்கை என்பது மாத்திரம் அர்ப்பணங்கள் மாத்திரம் அல்ல அந்த இப்ராஹிம் அனைத்து சொல்லி தந்திருக்கிறார் காபத்துள்ளாவை கட்டிவிட்டு அடுத்ததாக துவா செய்தார்கள் நான் கட்டிவிட்டேன் உன்னுடைய வீட்டை நான் கட்டிவிட்டேன் இந்த வீட்டை எப்படி ஹயாசாக்க வேண்டும் பள்ளி வாசல்களை கட்டுவதல்ல பள்ளிவாசல்களை அமல்களால் சீராக்க வேண்டும் பள்ளி வாசல்கள் அமல்களால் அமல்களால் பள்ளி வாசல்கள் ஒரே காப்பத்துள்ள கட்டிவிட்டு அறினாமக்கப்பட வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விபாதத்தை செய்ய வேண்டும் என்ன வணக்கத்தை செய்ய வேண்டும் எனக்கு அல்லா ஜிப் அவர்களின் மூலம் காட்டி கொடுக்கிறார் ஜிப்ரீல் அலி மூலமாக கண்ணியமானவர்களே கிராமத்துடைய நாள் வரைக்கும் அமல்களால் சொலுகையால் எங்களுக்கு என கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு இந்த ஊரை எப்படி அயா தாக்கணும் இந்த பள்ளி எப்படி அயா தாக்கணும் என்ன செய்யணும் என்று எங்களுக்கு அல்லா எந்த அளவுக்கு ஆக்கினார் மக்கள் வளம் வரக்கூடிய சவாப் செய்யக்கூடிய இடமாக அல்லா ஆக்கி எந்த இடத்துல நின்று கொண்டு இப்ராஹிம் அனைவசம் துவா செஞ்சார்களோ கண்ணி ஒரு முஸ்லீம் கொழ வேண்டிய சிபிலா அல்லாவுடைய மாணிக காபத்துல்லா காபாவுடைய சித்தியை முன்னோக்கி தொழும் அல்லா குருவான சொல்றான் ஆனா அதே நேரத்தில் போகக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய மனனும் காபத்துல்லாவை கட்டினார்களோ ஆரம்பே பேருக்கும் புகழுக்கும் அஜி வரக்கூடாது அதனாலதான் அல்லாஹு என்ன சொல்றான் அசிம்புள் உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஊருக்கு தலைவரா வருவனும் என் இஷ்டன்னு சொல்லுவனும் என்ன மகனுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் என்ன மகனுக்கு நல்ல பொன் கிடைக்கணும் இந்த எதிர்பார்ப்பு இருக்க கூடாது இந்த எதிர்பார்ப்பு வரும் செல்வந்தன் போயிட்டு வந்தாவுக்காக சொல்கிறான் நீங்க அல்லாவுக்காக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்த வேண்டும் பெருமை கூடாது ஆடை கொடுக்கிறது அவர் மொழியக்கூடிய வார்த்தை எல்லாரும் ஒரே வார்த்தை கல்லாகும் எல்லாரும் ஒரே இடம் எல்லாரும் ஒரே காபா சமத்துவத்தை அஜி சொல்லிக் கொடுக்கிறது எனவே அஜ்ஜி மூலமாக பெருமை வந்துடக் கூடாது ஆரம்பமே என்பதை மறந்துடக் கூடாது அல்லாட மாணியை கட்டிட்டு பாப்பாவை மகன் என்ன துவா செய்ய செஞ்சு மகனைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் பண்ணிக்கு வரப்பல பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரணும் நோம்பு பிள்ளைக்கு பழக்கிறது நாற்பத்தஞ்சு வயசுல செஞ்சத்துக்குள்ளைக்கு நோம்பு பழக்கிறது ஆறேழு வயசு நோம்பு பழக்கோம் புராண பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிறது பத்தொன்பது வயசுல சின்ன வயசுல பழக்கம் மட்டும்புக்குள்ளால் செய்ய முடியுமான ஒன்றை வீடுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி குழந்தைகளை வளர்த்தார்கள் குழந்தை வளர்ப்பை இப்ராஹிம் அலை வாழ்க்கையிலே சொல்லித் தருகிறார் இரண்டாவது நாங்கள் எந்த அமல் செஞ்சாலும் வெண்ணியமானவர்களே எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தால் நாம் மறைந்தவுடன் உலகம் சார்ந்த விடயமாக இருக்கலாம் எங்களுடைய பின்னால எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களை மறந்துடுவார் மறைவாக செய்வோம் அம்மாவுக்காக செய்வோம் அல்லாவுடைய கபூலியத்தை எதிர்பார்த்து செய்வோம் நாம் மரணித்தாலும் ஆயிரம் செய்வார்கள் எழுதும் போது யாரும் அவருக்கு உங்களுக்கு பரிசு தருகிறோம் உங்களை பாராட்டுகிறோம் பட்டம் தருகிறோம் என்று சொல்லவில்லை வகுப்பிலே மாணவனாக எடுத்துகின்ற போது அவருடைய உங்களில் யாராவது நபி அவர்களுடைய கண்ணியமானவர்கள் சகாப்பன் கிடையாது தாய் மாத்திரம்தான் தாய்க்கு முன்னால் இருந்து அந்த கித்தாப் எழுத ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மத்தும் எதிர்பார்க்கவில்லை தாய் மகனை வளர்த்த அந்த வளர்த்து இப்ராஹிம் அலிசலாம் இஸ்மாயில் அலையுலாத்தின் வளர்க்கவேண்டும் சின்ன வயசில் இருந்து பிள்ளைகளுக்கு இல்லாச கொடுத்தனும் ஈமான் உணர்வு கொடுத்தனும் விடயங்கள்ல பிள்ளைகளை பழக்கணும் என்ற பாடத்தையும் இப்ராஹிம் அலகிசலாத்திரியா செய்கின்ற போது இந்த ஹஜ்மாக இப்ராஹிம் அலகிசத்தின் கண்ணியமானவர்களே பிள்ளைகளோடு எப்படி பேசணும் பிள்ளைகளை எப்படி பேசணும் இப்ராஹிம் அலகிசலாம் எங்கேயுமே மகனை இஸ்லாஹி என்று கூட கூப்பிடல சொல்வாங்க பல இடங்களில் சொல்றான் இப்ராஹிம் அலகிஸ்லாம் மகன் எப்படி கூப்பிட்டாங்க யா முனை அன்பு மகனே பிள்ளைகளை பண்பாக கூப்பிடுறது பிள்ளைகளோடு அழகாக பேசுறது பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து பேசுறது இப்ராஹிம் அலை வாழ்க்கை அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சவன் அவன் அழியக்கூடிய நேரத்தில் வலிகேட்டில் அழியும் போது நரவாசியாக நோக்காகும் போது நூ அலை எப்படி சொன்னாங்க மகனை பார்த்து மகனா என்னுடைய அன்பு மகனே எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும் நாங்க இருக்கும் போது எங்க பெற்றோரு நடந்து கொள்றோமோ அது மாதிரிதான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு நடந்து கொள்வாங்க இப்ராஹிம் அனைவராப்பா சிலை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி இப்ராஹிம் அனைவருத்தெல்லாம் சிலை வணக்கத்துக்கு எதிரான கொள்கை அல்லாவை வணங்க வேண்டும் என்று உலகத்திற்கு சொல்ல வந்தவர்கள் அவன வாப்பாவுக்கு மாற்றமாக சிலை வியாபாரம் செய்யக்கூடியவர் தெளிவானவர்களே பாப்பாவுக்கு தாவத் கொடுக்கிறாங்க பாப்பாவுக்கு புத்திமொழி சொல்றாங்க பாப்பாவுக்கு உபதேசம் செய்வாங்க ஒரு சூரா பல பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த சூரா மரியம் அல்லா சொல்றான் இப்ராஹிம் அணைக்கு வடிகேட்டில் இருந்த தனது சந்தைக்கு எவ்வளவு அழகாக பேசினார் பாப்பாட பேசி ஐயா நான்கு இடங்கள் வழிகேட்டே அிலும்பு தந்தை என்று பேசுகிறார்கள் அல்ல அந்த உபதேசத்தை பேசுறாங்க கடைசியா வாப்பா என்ன சொல்றாரு கோபத்துல மகன் செய்யக்கூடிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலை வணக்கத்தை விட முடியாது சிலை வியாபாரத்தை விட முடியாது வாப்பா என்ன சொல்றாரு இது பின்னாலி எனக்கு அல்லாவை பத்தி பேச வந்தா ஈமனை பத்தி பேச வந்தா ஏகத்துவத்தை பத்தி பேச வந்தா உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவன் பாப்பா மானப்பா சொல்றாரு உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவன் என்ன சொன்னாங்க வெளியேற்றப்படுகிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் அடிக்கிறார்கள் முஸ்லிமான வாப்பா ஒரு ஊர வாப்பா இந்த வயசுல ஈமான கொடுக்கல வெறும் படிப்பை மாத்திரம் கொடுத்தார்கள் உலகத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தார்கள் இருவது வயது மகன் பாப்பாவுக்கு அடிக்கிறான் வளர்த்தான் இப்ராஹிம் கால சலாந்து உங்களுக்காக அல்லா கடத்தின விட்டு போ மூன்றில மணிக்காத என்று சொல்லும் போதே பார்த்து இப்ராஹிம் சொன்னா பேசுறான் உங்களுக்காக அல்லா சீரன் சீரன் தெரியும் அல்லாஹ் என்னோட ரொம்ப இரக்கம் என்ன அல்லாஹு பாப்பாவோட பேசணும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் குர்வான் மூலமாக எங்களுக்கு இப்ராஹிம் அலேஸ்வலா துறை சம்பவத்தின் மூலமாக சொல்லித்தாரான் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு எதை முதலாவது கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு எதை பழக்கணும் பிள்ளைகளுக்கு எப்படி துவா செய்யணும் பிள்ளைகளை கூப்பிடுவோம் என்ற முன்மாதிரிகளை எல்லாம் இப்ராஹிம் அலேசலாத்து வாழ்க்கையில வைத்திருக்கிறான் பேசுகிறான் பெருமெனே ஆடறுப்பதற்கு பெருமெனே மாடறுக்கும் போது பெருமெனே உதுகையாக பங்கிடும் போது உதவியாக கொடுக்கின்ற போது மாத்திரம் இப்ராஹிம் அடைய சலாத்தையை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துவிடக் கூடாது வாழ்க்கையுடைய எல்லா குறைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய வாழ்க்கையை அல்ல முன்மாதிரியாக வச்சு நபி அவர்களுக்கு கூட அல்லா சொல்றான் இஸ்தபே மில்லத்தை இப்ராஹிம் அணிவா நீங்க இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்க அவங்களோட முன்மாதிரியை பின்பற்றுங்க நமூதாவை பின்பற்றுங்க நடிகார்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து எப்படி இஸ்மாயில் அலிஸ்வலாத்தை வளர்த்தார்களோ எப்படி மகனாக இருந்து ஆதரோடு நடந்து கொண்டார்களோ இப்படியான உறவுகளை எங்களுக்கு நீங்க அழகாக அர்த்தம் திருத்தமாக சொல்லி தருகிறது எங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற உறவை நாங்கள் சீராக்கிக் கொள்வோம் தொடர்பைாக்கிக் கொள்வோம் பெற்றோரை மதிப்போம் பெற்றோர்களோடு இருக்கின்ற உறவை தொடர்பை அவர்களோடு பண்பாக நடப்போம் சமூகத்தோடு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய உறவை தொடர்பை பலமாக ஆக்கிக் கொண்டு இதனுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு சமூகப்பட்டுள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக நாம் அனைவரும் வாழ பழகிக் கொள்வோம் முள்ளனாயன் மாதத்தின் மூலமாக நம்பி இப்ராஹிம் அலிகலாத்து வசலாம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நமூனாக்களை முன்மாதிரிகளை அவ்வாறான நமூனாக்களை முடிந்த அளவு வாழ்க்கையில் ஆசை ஆர்வத்தை அல்ல உள்ள முன்னால் அந்த இப்ராஹிம் அலிகுசலாம் கட்டிய அந்த இடத்தை வாழ்ந்த அந்த இடத்தை அமல் செய்த அந்த இடத்தை செய்த அந்த இடத்தை காணக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும்